ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்கந்தபுராணத்திலிருந்து வைசாகமகாத்மியத்தை விரிவாக பார்த்துன்னு வரும் அதில் இந்த வைசாக மாசத்தை மாத்திரம் உத்தேசித்து நாம் என்னென்ன காரியங்களை செய்யணும் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக வியாசாச்சாரியால் நிறைய தர்மங்களை காண்பிச்சிருக்கார் அதில் முக்கியமான ஒரு தர்மத்தை தான் பார்த்துன்னு வரும் இந்த நாளில் ஒவ்வொரு குடும்பத்தார்களும் மனதில் வைத்து கொள்ள வேண்டியதான ஒரு முக்கியமான தர்மம் அதற்குன்னு ஒரு சரித்திரத்தை வியாசாச்சாரியால் காண்பிச்சு அந்த தர்மத்தை விரிவாக சொல்கிற அதை நாம் இப்போது விரிவாக பார்க்க போகிறோம் அதாவது ஒவ்வொரு ஜீவனும் இந்த உலகத்தில் வாழற வரையிலும் ஆண் பெண் என்கிற வேறுபாட்டோடு தான் வாழறும் இந்த உலகத்தில் வாழ்ந்து முடித்த பிறகு நாம் பித்ருலோக்கத்தை அடைஞ்சாச்சுன்னா ஆண் பெண் என்கிற பேதம் பித்ருலோக்கத்தில் கிடையாது அனைவரும் சமம்தான் இந்த ஆண் பெண் என்கிற பேதமே ஒரு நரக்கமாக சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு ஜீவனும் இந்த உலகத்திலிருந்து களம்புற பொழுது இந்த சரீரத்தை விட்டவுடனே அந்த ஜீவனுடைய அளவு கட்டவரல் அளவு தான் இருக்கும் அங்குஷ்டமாத்திர புருஷஹா அப்படின்னு கருட புராணம் காண்பிக்கிறது கட்டவரல் அளவு உள்ள ஜீவன் வஸ்திரம் இல்லாமல் நிற்கிறது நக்னகான துணி இல்லாமல் நிற்கக்கூடியவனுக்கு நக்னகான பெயர் இந்த சரீரத்தை விட்டவுடனே அந்த ஜீவன் துணி இல்லாமல் இங்கும் அங்குமாக பறந்து பறந்து ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறது சொந்தங்களெல்லாம் வந்து நிற்கிறது இத்தனை சொந்தங்களுக்கு எழுத்தாப்பில் இப்படி துணி இல்லாமல் நிற்கிறோமேனு அந்த ஜீவன் பறக்கிறது அங்கும் எங்கும் ஓடி ஓடி ஒளிஞ்சிக்கிறது அது ஒரு நரக்கமாக சொல்லப்பட்டு அது என்ன நரக்கம்னா அதற்கு பும் அப்படின்னு பெயர் இந்த பும் என்கிற நரக்கம் எப்போ ஒவ்வொரு ஜீவனுக்கும் விடுபட்டு போகிறது இந்த ஆண் என்கிற பேதம் எப்போ விடப்பழ எப்போ வி விட்டு போகிறது அப்படின்னா மூணு காரியங்கள்னாலே அதை விட்டு போகிறது அதாவது முதல்ல புத்திரன் தகப்பனாருக்கு கர்மா செய்யணும் பும் நாம நறக்காது திராஜத்தே இது புத்திரஹா அப்படின்னு சொல்கிறோம் பும் அப்படிங்கிற நரக்கத்திலிருந்து நம்மை மீக்கிறவன் அப்படிங்கிறதுனாலே தான் புத்திரஹான்னு பெயர் புத்திரஹான்னு மகனுக்கு சொல்கிறோம் புத்திரி அப்படின்னு பெண்ணுக்கு சொல்கிறோம் புத்திரின்னு எப்போ பெண் அடையிறாள் அப்படின்னா பேரன் பிறக்கணும் பெண் வைத்து பேரன் பிறந்தால்தான் அவளுக்கு புத்திரின்னு பேர் கல்யாணத்திலேயே கன்னிகாதான் பண்ணுற பொழுது இமாம் புத்திரீம் அப்படின்னு நாம் சொல்கிறதில்லை கன்னிகாதானத்தில் என்ன சொல்கிறோம் இமாம் கன்னியாம் பிரதாசியாமி பித்ருநாம் தாரணாயவை அப்படின்னு சொல்லி இமாம் கன்னியாம் சாலங்கிருதாம் அப்படின்னு சொல்லி தான் கன்னிகா தானம் பண்ணுறோம் கன்னிய கை சொல்லி தான் தானம் பண்ணுறோம் புத்திரின்னு எப்போ அவள் அந்த ஸ்தானத்தை அடையிறாள்னா அவளுக்கு புள்ள புறக்கணும் அதனால தான் தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுன்னா அந்த பெண்ணுக்கு பிள்ளை பிறக்கிற வரையிலும் பெண்ணாத்தில் போய் சாப்பிடக்கூடாதுன்னு சாஸ்திரம் தௌஹித்ரன் பிறக்கிறதுக்கு முன்னாடி பெண்ணாத்தில் போய் சாப்பிடக்கூடாது காரணம் அவள் புத்திரி என்கிற ஸ்தானத்தை அடையணும் எப்போ அடையிறாள் அவளுக்கு புள்ளை புறக்கணும் ஆகினால்தான் அவளுக்கு புத்திரின்னு பேர் புத்திரி அப்படின்னா புத்திரனை உடையவள் அப்படின்னு அர்த்தம் அதுபோல் புத்திரன் அப்படின்னு மகனுக்கு சொல்கிறோம் காரணம் பும் அப்படிங்கிற நரக்கத்திலிருந்து நம்மை காப்பாற்று காப்பாற்றுபவன் அப்படின்னு புத்திரனுக்கு பெயர் அந்த புத்திரன் நமக்கு கர்மாக்கள்லாம் ஆரம்பித்து செய்யறபொழுது இந்த தேகத்தை அக்னிக்கு கொடுத்த உடனே ஸ்நானம் பண்ணின பிறகு உடனே செய்ய வேண்டியதான ஸ்ராத்திற்கு நக்னஸ்ராத்தம்னு பெயர் நக்னப்பிரச்சாதன ஸ்ராத்தம் அப்படின்னு அதற்கு பெயர் உடனே செய்யணும் அதை அக்னியில் அந்த சரீரத்தை வச்சு ஸ்நானம் பண்ணின உடனே செய்யணும் ஏன்னா அந்த ஜீவன் துணி இல்லாமலும் பசி தாகத்தோடும் அலறுறது அந்த ஜீவன் கத்துறது இங்கும் அங்குமாக கத்தி கொண்டு ஓடி போகிறது ஏன்னா இந்த சரீரத்தை வச்சுட்டு அனுபவிச்சிருக்கு இந்த சரீரத்தை வச்சுட்டு தான் துணி கட்டின்னு இந்த சரீரத்தை வச்சுட்டு தான் சாப்பிட்டிருக்கு இந்த சரீரத்தை வச்சுட்டு தான் சுகங்களை அனுபவிச்சிருக்கு அப்படிப்பட்ட சரீரத்தை அக்னியில் வச்ச உடனே உடம்பெல்லாம் தகிக்கிறது அந்த ஜீவனுக்கு அந்த தாகம் அந்த தகன துக்கம் போகிறதுக்காகவும் பஷி போகிறதுக்காகவும் தாகம் தீர்றத்துக்காகவும் அந்த நக்னம் என்கிற தோஷம் போகிறதுக்காகவும் செய்யக்கூடியதான ஸ்ராத்திற்கு நக்னஸ்ராத்தம்னு பெயர் அதுதான் ஒவ்வொரு ஜீவனையும் உத்தேசித்து செய்யக்கூடியதான முதல் ஸ்ராத்தம் அதிலிருந்து ஆரம்பிச்சு அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே கடைசியாக நாம் செய்யக்கூடியதான ஸ்ராத்திற்கு சபிண்டீகரண ஸ்ராத்தம்னு பெயர் இந்த சபிண்டீகரண ஸ்ராத்தம் அப்படிங்கிறது நூற்றி ஓராவது ஸ்ராத்தம் அதற்கு முன்னாடி நாம் நூறு ஸ்ராத்தத்தை பண்றோம் ஒவ்வொரு ஜீவனையும் உத்தேசிச்சு அந்த நூறு ஸ்ராத்தத்துக்கும் நடுப்புற விருஷோத்சர்ஜனம் அப்படின்னு ஒரு கர்மா பண்றோம் இந்த இந்த விருஷோத்சர்ஜனம் என்கிறது ரொம்ப முக்கியமான கர்மா புத்திரன் தகப்பனாருக்கு பண்ற பொழுது புத்திரன் கர்மா பண்ணணும் இந்த விருஷோற்சர்ஜனம் என்பது செய்யப்படணும் மூன்றாவது சபிண்டீகரணம் என்பது செய்யப்படணும் இது மூன்றும் சரியான காலத்தில் சரியான நபர்னால் சரியான முறையில் செய்யப்பட்டால்தான் அந்த ஜீவனுக்கு பிரேதம் என்கிற சரீரமானது விடப்படுறது துக்கம் போகிறது இந்த பும் என்கிற நரக்கமும் போகிறது அதில் பதினோராவது நாள் அன்றைக்கு செய்யணும் இந்த வருஷோற்சர்ஜனம் என்கிற கர் கர்மா இந்த விஷோத்சர்ஜனம் என்கிற கர்மாவை தான் வியாசாச்சாரியால் இந்த சரித்திரத்தை சொல்லி நமக்கு காண்பிக்கிறார் இந்த வருஷோற்சர்ஜனம் என்கிறது இரண்டு விதமாக இருக்குது நைமித்திக வருஷோற்சர்ஜனம் காமிய வருஷோச்சர்ஜனம் அப்படின்னு ரெண்டு விதமாக தர்மசாஸ்திரம் பிரித்து காண்பிக்கிறது நைமித்திக வருஷோற்சர்ஜனம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஜீவனும் காலமாகி பதினோராவது நாள் செய்யணும் பத்து நாள் வரைக்கும் தீட்டு உண்டு தீட்டு போனதும் முதல்ல செய்ய வேண்டிய கர்மா இந்த வருஷோ்சர்ஜனம் என்பது இது விஷயமாக தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது உற்சேத் விரஷபம் நீளம் லோஹிதம் கிருஷ்ணமேபவா மிருதோ நபசியே நரகம் கோகாதி பிரம்மஹாபிவா புத்திரோ வா ப்ராதபுத்திரோ வா மிருதைகாதேஹனி உச்சிருஜேத் விரஷபம் நீளம் யதாவர்ணம் அசம்பவே பிரேதத்வாத் பிரவிமுச்சந்தே மகாபாதிக்கினோ நராஹா ஒவ்வொரு ஜீவனும் இந்த உலகத்திலிருந்து கிளம்பரபொழுது மூன்று வஸ்துக்களை எடுத்துக்கொண்டு போகிறான் அப்படிங்கிறத முன்னாடி விரிவாக பார்த்தோம் அதில் புண்ணிய பாபங்களையும் எடுத்துண்டு போகிறான் அப்படிங்கிறத பார்த்தோம் சின்ன சின் நாம் செய்யக்கூடியதான சின்ன சின்ன தவறுகள்னாலே கூட பெரிய விதமான பாபங்கள் சம்பவிச்சுடும். குழந்தைக்கு பிஸ்கட்டு கொடுக்கணும் அப்படின்னா ரெண்டு பிஸ்கட்டை குழந்தைக்கு கொடுத்துட்டோ அதிலேருந்து ஒன்று வாங்கி சாப்பிடக்கூடாது குழந்தைக்கு கொடுக்கக்கூடியதான ஆகாரத்தில் நாம் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டால் பிரம்மஹத்தி தோஷம் வரும் அதே பசுமாட்டுக்கு கொடுக்கக்கூடியதான தீனையே அப்படியே போட்டுவிடணும் பாதி கொடுத்து பாதியை எடுத்து வைக்கக்கூடாது எடுத்து வச்சால் கோகா தீ அப்படின்னு ஆகறோம் அதாவது பசுமாட்டை கொன்ன பாப்பம் வருது குழந்தைக்கு கொடுக்கக்கூடியதான ஆகாரத்தில் ஏதோ ரெண்டு நன்னாக இருக்குமோனு ரெண்டு எடுத்து துண்டு ஒரு பிச்சு சாப்பிட்டாலே பிரம்மஹத்தி தோஷம் வருதுன்னா இது மாதிரி நாம் தெரியாமல் எவ்வளவோ செய்கிறோம் அந்த பாபம்தான் நமக்கு முதல்ல வேலை செய்யும் இந்த பிரம்மஹத்தி முதலிய பாப்பங்கள் எப்போ போகும்னா இந்த விஷோத்சர்ஜனம் என்கிறது செய்யறதுனால புத்திரனுக்கு அந்த பாபமானது சம்பவிக்காது அந்தந்த ஜீவன் செய்யக்கூடியதான புண்ணிய பாபங்களை அவனவன்தான் அனுபவிச்சாகணும் சில பாபங்கள் அடுத்த தலைமுறைக்கும் தொடர்ந்து வரும் என்கிறது ரொம்ப முக்கியமான தர்மம் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்